நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலுமேலு சிறங்கு சொறி படை எழுது குணமாக பூவரசன் பழுத்த இலையை எடுத்து வெயிலில் காய வைத்து நெருப்பிலிட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழைத்து சிறங்கு சொறி கண்ட இடத்தில் தடவி வந்தால் வெகு விரைவில் இந்த சொறி சிறங்கு படை இதெல்லாம் வெகி விரைவில் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் லியூகோடர்மா இருந்தாலும் அந்த வெள்ளை புள்ளிகள் மேல் போட்டு வந்தாலும் வெள்ளை புள்ளிகள் மறைந்து தோலை நிறம் மாறும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்